நமஸ்காரம் பார்த்துட்டு இருக்கிறது ஈசாவாசிய உபனிஷத்து இந்த ஈஷாவாசிய உபநிஷத்துக்கு சங்கராச்சாரியர் என்ன பண்ணிருக்கார் அவதாரிக்கா பாசியம் பண்ணியிருக்கார் நேற்று அவதாரிக்கா பாஷ்யம் பார்த்திருக்கோம் இத பத்தி கொஞ்சம் விசாரம் பண்ணிட்டு நம்ம மந்திரத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சு விசாரத்தை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த அவதாரிக்கா பாஷ்யம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு ரெண்டு உபனிஷதங்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும் முண்டக்க உபனிஷத் அதே மாதிரி ஈசாவாசி உபனிஷத் இந்த ரெண்டு உபநிஷதங்கள்லையும் பிரதானமா அவதாரிக்கா பாஷ்யம் பண்ணும்போதே முன்னுரை பாஷ்யம் முன்னாடி பண்ணும் போதே என்ன பண்றாருன்னா ஞான கர்ம சமுச்சய கண்டனம் அப்படின்னு சொல்ல ஞான கருமத்தையும் சமுச்சயம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் சேர்த்து அனுஷ்டானம் பண்றது சேர்த்து வைக்கிறது சமுச்சயம் அப்ப ஞான கருமத்தை சேர்த்து சமுச்சயம் பண்ண முடியாது அப்படின்னு முதல்ல என்ன பண்ணுவாருன்னா கண்டனம் பண்ணிட்டு அத வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு அது மாதிரி சித்தாந்தம் நமக்கு புத்தியில இருந்துச்சு அப்படின்னா அதை பிரேக் பண்ணிட்டு தான் இந்த உபனிஷதங்கள்ல பிரவேசம்ன போ இதுக்கு பின்னாடி என்ன பேக்வுண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி வைதிக காலத்துல எப்படி இருந்துச்சு இந்த உபனிஷதங்கள் எப்ப படிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாகமா நம்ம பிரிப்போம் அப்படின்னா மந்திர பாகம் அதுக்கப்புறம் பிராமண பாகம் அதுக்கப்புறம் ஆரண்யக்க பாகம் இந்த ஆரண்யக்கத்தோட எண்டில தான் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் இருக்கும் பிரதானமா பெரும்பாலும் வந்து இந்த செட்டப்லதான் உபனிஷதங்கள் இருக்கும் இந்த மந்திர பாகம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மச்சாரிகளா இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் ஆறு வயசுல கொண்டு போய் விட்டாங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வேத அத்தியனம் அவங்க பண்ணுவாங்க இப்ப இல்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திரைவர்ணிக்கர்களுக்கும் வேதம் இருந்துச்சு அதே மாதிரி சூதரர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்திரீகளுக்கும் சூதரர்களுக்கும் என்ன பண்ணிருந்தாங்க புராண இதிகாசங்கள் சொல்லி கொடுப்பாங்க அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பக்கவா இருந்துச்சு நமக்கு அப்போ முதல் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல வேதத்தோட மந்திர பாகத்தை அத்தியனம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிட்டு கிரகஸ்தாசிரமம் போகும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமண பிராமண பாகம் என்ன அப்படின்னா இந்த மந்திர பாகத்துல சொல்லப்பட்ட கருமங்களை எல்லாத்தையும் பண்றதுக்கு மந்திரபாகம் அந்த பிராமண பாகம் என்னன்னா விநியோக விதிகள் சொல்லுவோம் பிரயோகம் பண்றது அந்த மந்திரங்களை எந்தெந்த யாகங்கள்ல எந்தெந்த ஹோமங்கள்ல எந்தெந்த ரிச்சுவல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சடங்குகள்ல யூஸ் பண்ணணும் அப்படின்ற விதிகள் எல்லாமே இந்த பிராமண இருக்கும் அப்போ அப்ளை பண்ண முடியாது கிரக இது பிரம்மச்சாரியா இருக்கும் அப்ளை பண்ண முடியாது அதே நேரத்துல கிரகஸ்தன் ஆனதுக்கு பிறகு அவனுக்கு வந்து ரைட்ஸ் கிடைச்சிருக்கு கருமத்தை பண்றதுக்கு ரைட்ஸ் வந்து கிரகஸ்தனுக்கு மட்டும்தான் பிரம்மச்சாரிக்கு கருமத்தை பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்ப வைத்திக கருமத்த கர்மமா இருக்கக்கூடிய அதுக்கு என்ன பேரு வைத்திக கர்மத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ரௌத்த கருமங்கள்னு பேரு ஸ்ரௌத்தம்னா ஸ்ருத்தியில வேதத்துல சொல்லப்பட்ட கருமங்களை பண்றதுக்கு ரைட்ஸ் கல்யாணம் பண்ணவங்களுக்கு மட்டும் இருக்கு கிரகஸ்தாசிரமத்துல மட்டும்தான் இருக்கு அப்ப கிராசிரமத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுவான் கருமங்களை எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணுவான் அவனுக்கு எது பிரதானமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராமண பாகம் பிரதானம் இதுக்கப்புறம் வயசுல மேரேஜ் பண்ணிப்பாங்க ரொம்ப ஈஸியா அது காமம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க அலைஞ்சு தேவையில்லாம இதாகிறதுக்குள்ளாரியே வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி அவனை சிரமப்படுத்த போக்கஸ் வேற எங்கேயும் போகாது அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு இருபது வருஷம் டிராவல் நடக்கும் பையன் இவனோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி இவனோட பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி வயசு வரும்போது பையனுக்கு வந்து மேரேஜ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் பையனை வந்து பக்கத்துலேயே வச்சு பாக்குறது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு எல்லாத்தையும் கிரகஸ்து இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வானப்பிரஸ்த ஆசிரமத்துல என்ட்ரு ஆவாங்க இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துல என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்மம் பிரதானமா இருந்துச்சு பிராமண அவனுக்கு லீட் பண்ணிச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வானபிரசிரம போகும்போது வேதத்தோட மூணாவது பார்ட்யகம் பாகத்துல என்ன இருக்கு இப்ப இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பா இந்த சாவி என்னோட எல்லாத்தையும் நீயே ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து நீயே பாத்துக்கோ அப்படின்ட்டு பையன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட எல்லா வேலைகளையும் சாவிய குடுத்துட்டு அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஊற விட்டு வெளியில வந்து பாத்தீங்கன்னா வனம்னு சொல்லுவோம் வனம் அப்படின்னா டீப் பாரஸ்ட் இல்ல சும்மா சின்னதா காடு மாதிரி இருக்கும் ஏகாந்தமா இருக்கும் ஊற விட்டு விலகி இருக்கும் அது மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு குடிசைய போட்டுட்டு ஒரு பரணசாலைய போட்டு அவங்க பாட்டுக்கு தங்கியிருப்பாங்க தங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தபப்பிரதானம் கர்மம் இல்லை கிரகஸ்தாசிரமத்திலாம் கர்ம பிரதானம் நிறைய கருமா தர்மத்தான் நிறைய பண்ணுவாங்க அதே நேரத்துல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கான கருமமும் இல்லை அதே மாதிரி தர்ம காரியங்களை பண்றதுக்கான ரைட்ஸும் இல்லை அப்ப இவங்களுக்கு என்ன வானப்பிரசத்துலன்னா ஆரண்ய பாகத்துல சொல்லப்பட்ட சகுன ஈஸ்வர உபாசனைகள் நிறைய உபாசனைகள் மெடிடேஷன் மெத்தட்ஸ் சொல்லியிருக்கு அவங்கவுங்க இஷ்ட தேவத்தைக்கு ஏத்த மாதிரி அந்த உபாசனைகள் என்ன பண்ணுவாங்க குருநாதர் மூலமா ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு தபஸ் இந்த கிரகஸ்தாசிரமத்துல என்னன்னா நிறைய போகம் பண்ணிருப்பாங்க நிறைய நல்ல நெய் ரோஸ்ட்டும் இதுவும் போட்டு நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க தோசை நெய் ரோஸ்ட் அது இதுன்னு என்னெல்லாம் முடியுமோ நல்லா நல்லா ஏசிய போட்டு ஒன்றரை ஏசிய போட்டு நல்லா ஆனந்தமா தூங்கி நல்ல பெட்டும் அது இது நல்லா எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ எல்லாத்தையும் தர்மமா அனுபவிச்சு கிரகஸ்தாசிரமத்துல நல்லா குசலான பிரமதி தவியம் தைத்திரிய புனிஷத்துல சொல்லுது கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் குசலத்துல கம்மியே வச்சுக்காது நல்லா சௌக்கியமா இருங்க நல்லா சௌக்கியமா இருங்க அடை அவியல போட்டு நல்லா நெய்யை விட்டு நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்ணையும் போட்டு நல்லா சாப்பிடுங்க நல்லா முடிஞ்சா தர்மமா சம்பாதிச்சு நல்லா கார நல்ல எவ்வளவு தர்மத்மா இருந்துகிட்டு நல்லா அனுபவம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அனுபவம் ஆனா வானப்பிரஸ்தாசம் போனீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் ஆகுது உப்பு போட்டுக்காத வெறும் மோசாதம் சாப்பிடு இந்த வெண்ண அது இதெல்லாம் விட்டு ஒருவேளை சாப்பாடு போதும் அப்ப ஒருவேளை சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுத்திருந்தோமோ அந்த கொடுத்திருக்கிற விஷயங்கள் திரும்ப என்ன பண்றது எடுத்தர்றது இந்திரிய போகங்களை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் ஈஸ்வர உபாசனையில மட்டுமே இருக்கிறது அப்ப வானப்பிரசத்துல என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா தபஸ் பிரதானம் ஆயிடுது கூட வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வர உபாசனை மெடிடேஷன் ஜபத்தியானங்கள் இதை மட்டும் பண்ணிக்கிட்டு வனத்துல இருக்கிறது இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்க அப்படின்னா இந்த நாட்டுல என்ன நடந்தாலும் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அதை சிந்தனை பண்ணாது ஈஸ்வர சிந்தனையிலேயே வந்து பாத்தீங்கன்னா உன்னோட ஜீவனம் போகட்டும் தேவையில்லாம உன்னோட ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க ஏகப்பட்ட ஃபேமிலியில ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்காது பையனா வந்து அப்பா இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னா மட்டும் சொல்லு இல்லைன்னா பெசாம என்ன பண்ண பக்கம் பார்க்க அத அவன் பார்த்துப்பான் அப்படின்னு டோட்டலா விட்டுட்டு வெளியில வெளியில இருந்துட்டு ஈஸ்வர சிந்தனை மட்டும் பண்ணிக்கிட்டு அப்ப கர்ம பிரதானம் இல்ல உபாசன பிரதானம் மூணாவது பாட்டு ஆறு இயக்கம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த தபஸ் பண்ணும் மெதுவா மெதுவா வைராக்கியம் இதெல்லாம் சித்தியானதுக்கு பிறகு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒய்ஃப்ட சொல்லி அம்மா நீ என்ன பண்ணு உன்னோட பையன் வீட்டுல போய் இருந்துக்கோ இல்ல அப்படின்னா உனோட பெரிய அண்ணன் வீட்டுல போய் இருந்துக்கோ அப்படின்னா வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு அம்பது அம்பத்தஞ்சு அறுபது வயசுல என்ன பண்ணுவாருன்னா சன்னியாசம் எடுத்துப்பாரு சன்னியாசம் எடுத்துட்டு குருநாதர்கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சரணாகதி பண்ணி குருநாதரே நான் வந்து ஆத்ம ஞானத்துக்கு தகுதியா இருக்கிறேன் நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு ஆத்மாவை பத்தி போதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்ப குருநாதர் என்ன பண்ணுவார் இவருக்கு ஏதாவது குறை இருக்கான்னு பாப்பார் ஆனால் ஏற்கனவே இவன் எப்படி டிராவல் பண்ணியிருக்கான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது கர்மா அனுஷ்டானம் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரண்ய வந்து பார்த்தீங்கன்னா வன இதில் இருக்கும்போது வானப்பிரசத்துல இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கான் உபாசனையே பண்ணிருக்கான் இதனால இவனுக்கு என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா சாதன சதுஷ்டயம் வந்து பூர்த்தி ஆயிருக்கும் அப்போ அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா இவன் தகுதியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ற வேதத்தோட நாலாவது பாட்டா இருக்கிறது இது இந்த உபனிஷதங்கள் அப்போ முதல்ல வேதாத்தியனம் பிரம்மச்சரியத்துல மந்திரபாகம் அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்துல பிராமண பாகம் அதுக்கப்புறம் வானப்பிரசத்துல ஆரண்யக்க பாகம் உபாசன பிரதானம் அதுக்கப்புறம் வந்ததுக்கு பிறகு இந்த ஞானம் வந்துருது இந்த உபனிஷதங்கள் வந்துரு இதுதான் செட்டப் இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த வைத்திக காலத்துக்கு அப்புறம் நிறைய யுகம் நிறைய காலம் நம்ம நினைக்கிற மாதிரி இதுதான் இந்த கலியுகம் தான் ஷார்ட் பீரியட் இது ஒரு பாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலியுகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு போயிட்டு இருக்கிறது ஐயாயிரத்தி வருஷம் தான் போயிட்டு இருக்கு இன்னும் ரொம்ப அதிகம் எல்லாம் போகல் வருஷம் தான் போயிட்டு இருக்கு அது இதுக்கு முன்னாடி இருக்கிற யுகங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகம் ரொம்ப அதிகம் அப்படியே இன்ட்டு டூ டூ டூன்னு போட்டே போனீங்க அப்படின்னா நாற்பத்தி லட்சத்து இருபதனாயிரம் வருஷம் ஒரு சதுரயுகத்தோட காலம் அப்ப இது ரொம்ப கம்மியான காலம் முன்னாடி இருந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த தர்மம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில போயிட்டு இருந்துச்சு கர்மம் கர்மத்துக்கு அப்புறம் உபாசனம் உபாசனத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் அந்த இடத்துக்கு வந்துருக்கும் இப்ப இந்த கொலாப்ஸ் ஆனதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆனதுனால இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த செட்டப் மாறி போச்சு மாறிப்போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கருமானுஷ்டானம் விட்டு போச்சு அதுக்கப்புறம் உபாசனையும் விட்டு போச்சு விட்டு போனதுனால டைரக்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம் உபனிஷத்துக்குள்ளார பிரவேசம் பண்றோம் இந்த உபனிஷத்துக்குள்ளார பிரவேசம் பண்றதுக்கு இந்த டைம்ல எப்படி இருந்திருக்கு சங்கரரோட காலம் அதுக்கு முன்னாடி இருக்கிற காலம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன் மகாபாரத போர் நடந்ததுக்கு பிறகு நம்மளோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு ஒரு த்ரீ தௌசண்ட் இயர்ஸுக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரி சரியா தெரியவே இல்லை நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்கா இருக்கட்டும் அது இதுன்னு பெரிய பெரிய ஏதோ சொல்லிட்டு இருக்கா நம்ம வாழ்ந்த காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பீரியடுங்க நம்ம மனுஷங்க வாழ்ந்த இதெல்லாம் வந்து வேற எவனும் இந்த லோக்கத்தில் வாழ்ந்திருக்க முடியாது அவ்வளோ ரிச் கல்ச்சர் நம்மளோட ரிச்னா நம்மளால இமேஜினே பண்ண முடியாது எல்லாத்துலேயும் ரிச் கல்ச்சர் இந்த த்ரீ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் நம்மளோட ஹிஸ்ட்ரிய ஜீசஸ்க்கு அப்புறம் அப்படின்னு அப்போ நடுவில் என்ன ஆச்சு நம்மளோட கல்ச்சர் என்ன ஆச்சு வேதி தர்மம் என்ன ஆச்சு ஒன்றும் தெரியல இப்போ ஏதோ கொலாப்ஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சங்கரர் அவதாரம் பண்ணும் என்ன ஆயிருக்குன்னா இந்த பாஷ்யம் பண்ணும் நிறைய கன்ஃபியூஸ் இந்த வேதத்தை வந்து அத்தியனம் பண்றவங்க என்ன பண்றாங்க என்ன பார்ட் பூரணமானது கருமம் உபாசன வேதத்தோடது இதுல நிறைய பேருக்கு புத்தி பேதம் வந்துடுச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல நாங்க பூர்வ மீமாசகர்கள் நாங்க வந்து பூர்வ காண்டம் வேதத்தோட பூர்வபாகத்தை கர்ம காண்டத்தை மட்டும்தான் ஸ்வீகாரம் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா மந்திர பாகம் தான் பிரதானம் பிராமண தான் பிரதானம் ஆருண்யக்கம் உபனிஷதங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை அது சும்மம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கருமகாண்டிகள் பூர்வ மீமாசகர்கள் சொல்லக்கூடியவங்க என்ன பண்றாங்க தனி சித்தாந்தமா அவங்க ஆக்கிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த உபாசனைகளும் ஆருண்யக்க பாகமும் அதுல இருக்கக்கூடிய உபனிஷதங்களையும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வேதத்தோட உத்தர ஞான காண்டம் அப்படின்னு தனியா செப்பரேட் பண்ணியாச்சு ஆனா ஆக்சுவலா அப்படி இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாயனாச்சரியோட பாஷியம் இருக்கு வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணவர் அவர் என்ன சொல்றாருன்னா மந்திர பிராமணையோர் நாமதேயம் வேத நாமதேயம் அப்படின்னு ஒரு கோல்டன் வேர் சொல்றார் மந்திர பாகம் மட்டும் அந்த பிராமண இருக்கிற ஆரண்யமும் உபனிஷதங்களும் எல்லாம் சேர்த்து பிராமான்யம் பிரமாணம் அத்தாட்சி அப்படின்னு சொல்ற இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து நம்மளோட நேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே கீதால ஒரு வச்சனம் இருக்கு நகி கஷ்டி கருமக்கிறது ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கிருஷ்ணாச்சாரியர் சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு க்ஷணமும் கூட எந்த கருமத்தையும் செய்யாமல் சும்மா இருக்க முடியாது இப்ப நேச்சர் நமக்கு இதுதான் அப்ப என்ன பண்ணுவ நம்மளோட நேச்சர் வந்து கருமத்தோடைய கருமத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது சும்மா இருக்க முடியாது குடுக்கும் போதும் என்ன இருக்குறான் கருமத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் அந்த கருமத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறவனுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும் போது அவன் என்ன பண்றான் அந்த ஞானத்தையும் கூட அந்த கருமத்தோட சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணனும் அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சான் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு கொல அந்த ஆரம்பத்துல இருக்கிற செட்டப் வந்து என்ன இருந்திருக்கும் கரெக்டா கருமா அனுஷ்டானம் பண்ணிருப்பான் அதுக்கப்புறம் அவங்க குருநாதன் என்ன பண்ணிருப்பாரு உபாசனை கொடுத்திருப்பார் கருமத்தை விட்டுருப்பான் அதுக்கப்புறம் உபாசனைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்திருப்பான் இந்த கரெக்டா அந்த கிரமம் போயிட்டே இருந்திருக்கும் அது டிஸ்டர்ப் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு இவன் என்ன பண்றா கருமத்தை தியாகம் பண்ணாமயே இவன் என்ன பண்றான் இந்த உபனிஷத்தையும் தூக்கி கருமத்தோட சேர்ந்து சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படின்னு தப்பா இவனுக்கு என்ன ஆயிடுச்சு மனப்பதிவுண்டாயிருச்சு அதனால வந்து வெறும் ஞானத்தினால மட்டும்தான் மோக்ஷம் சொல்லக்கூடிய கைவல்யம் சித்தியாகும் அது கூட கருமத்தை சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமம் தேவையில்லை கருமம்லாம் ஞானத்துக்கு முன்னாடி வருது கருமம் கர்மத்துக்கு அப்புறம் சூக்ஷம கர்மமா இருக்கிற மானச கருமம் சொல்லக்கூடிய உபாசனம் அதுக்கப்புறம் அதையும் தாண்டிட்டு வந்துருது அப்ப குருநாதர் ஒருத்தன் போறான்னு வச்சுங்களேன் அவனுக்கு என்ன சொல்லிருக்குன்னா வேதத்துல சொல்லிருக்கு சந்யசிய சிரவணம் உரியார் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு சந்யசி அப்படின்னா எல்லா கருமங்களையும் சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு எனக்கு அடையறது இனிமே ஆத்மாவை மட்டும்தான் அடையணும் தீர்மானம் பண்ணிக்கிட்டு சந்யாசத்தை எடுத்துக்கிட்டு கர்ம சந்யாசம் பேரு எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு என்ன பண்றா வெறும் ஞானபரனா இருந்துக்கிட்டு இந்த வேதாந்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப அதிகாரி முக்கிய அதிகாரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு முக்கியமான அதிகாரி இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வானப்பிரஸ்தர்களா இருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல இருக்கிற அதிகாரிகள் அதுவும் இப்போ என்ன கேள்வி வருதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கர்மா பண்ணலாமே சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க சாமி நான் வர முடியாது கிளாஸ்க்கு ரெண்டு நாள் லீவு ஒரு நாள் லீவு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அங்க போகணும் இங்கே போகணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிளாஸ் மாண்டூக்கியம் கலந்துக்கணும்னு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் போகணும் வேலை இருக்கு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஏழரை மணிக்கு நிறைய பேருக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் அதுக்கு தயார்படுத்தணும் அப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சன்னியாசியாக இருக்கிற எனக்கு எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை இல்லை அப்போ காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலை எந்த வேலை அப்படின்னா இந்த பிரம்மத்தை பத்திரம் அபியாசத்துலேயே இருக்கிறது அப்போ எல்லாத்தையும் கருமத்தையும் விட்டவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கத்தில் போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது வானப்பிரஸ்தர்கள் இருந்துட்டு கமிட்மெண்ட் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது ஈஸி அதே நேரத்துல வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கமிட்மெண்ட் நிறைய கமிட்மெண்ட் சொசைட்டியில அதனால்தான் நம்ம சொல்றோம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்ம பிரதானம் வானப்பிரசரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கர்மத்தை விட்டுட்டு உபாசன பிரதானம் ஆயிடணும் அதே சந்யாசத்துல இருக்கிறவங்க கர்மத்தை சர்வத்தையும் விட்டுட்டு வெறும் ஆத்ம பத்தின விசாரத்துல மட்டும் ஈடுபடட்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இப்ப அதனால என்ன பண்ணுது அப்படின்னு நிறைய அந்த பூர்வ காண்டிகள் இருக்காங்கல்ல இதெல்லாம் அக்செப்ட் பண்றது இல்லை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கருமத்தை பண்ணு கருமத்தை பண்ணிட்டு ஒரு யாகத்தையோ ஹோமத்தையோ பண்ணிட்டு சோமேன சொர்க்காமக அவங்களுக்கு எது பிரதானம் அப்படின்னு சோம யாகத்தை செய்து சொர்க்கத்தை அடையணும் இவ்வளவுதான் இது மாதிரி நிறைய யாகங்கள் இருக்கு அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் சொர்க்காமக அக்னிகோத்திரத்தை நித்தியம் பண்ணிக்கிட்டேரு அதனால என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இந்த கர்ம காண்டிகளோட பிரதான இது லட்சியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கம் சொர்க்கத்தை தாண்டி அவங்களுக்கு ஒரு லோக்கத்தை பத்தி யோசிப்பு இல்லவே இல்லை சொர்க்கத்துல போய் நீங்க தேவதைகள் ஆயிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப சொர்க்கத்தை அடையறதுக்கு எது சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமம் சாதனம் கர்மம் தான் சாதனம் அப்ப அவங்களுக்கு எப்பவுமே புத்தி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாகர காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்ட கருமங்களையே பண்ணிக்கிட்டு போற யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகியாத் ஒரு விதிவாக்கியம் இருக்கு எது வரைக்கும் உனக்கு ஜீவனம் இருக்கோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ணு இந்த கரும இந்த வேதத்துல சொல்லப்பட்ட அக்னிகோத்திரம் முதலிய கர்மங்களை செஞ்சுக்கிட்டே ஜீவனத்தை ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு அதை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சாகர வரைக்கும் கர்மத்தை விடக்கூடாது அப்படின்னு அவங்க நிர்ணயம் பண்ணிட்டாங்க இப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆச்சாரியர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உபனிஷத்துல இருக்கும் ஆயிடுச்சா இந்த ஆரண்யக்க பாகத்துல எண்டுல இருக்கக்கூடிய உபநிஷதங்கள் சில உபனிஷதங்கள் என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா மந்திர பாகத்துலையும் வந்துடும் ஏதோ விதிவிலக்கு வச்சுங்களேன் இதா வந்துடும் சில சமயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல் உபனிஷத்து இந்த ஈசாவாசிய உபனிஷத்து சுக்லயூர்வேதத்துல கான்வ சாக்கேல மந்திரபாகத்துல படிக்கப்படுறதா இருக்கு மந்திரபாகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பதாவது அத்தியாயம் இந்த உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாவது அத்தியாயத்துல இந்த உபனிஷத்து பாகம் வருது முப்பத்தொன்பது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சுவலா இருக்கிறது எல்லா ரிச்சுவல் அப்ப எல்லா ரிச்சுவலா இருக்கிறதுனால இந்த நாப்பதாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இந்த உபனிஷதத்தையும் என்ன பண்ணணும் ரிச்சுவலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுக்கு தனியா கமெண்ட்ரி எல்லாம் எழுதாதீங்க இத பத்தி விசாரம் பண்றதுக்கு ஒரு வேலையும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை விஷாம என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பதினெட்டு மந்திரங்களையும் ஏதாவது ஒரு ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாகா கொடுங்க போதும் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈஷா வாசிய மிதம் சர்வம் ஸ்வகா சொல்லுங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாகா சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ புரியுது முப்பத்தொன்பது அத்தியாயம் ரிச்சுவல் பாட்டா இருக்கு அதனால இந்த நாற்பதாவது அத்தியாயத்துல வரக்கூடிய ஈஷாவாசிய உபநிஷத்தும் கூட என்னது ரிச்சுவல் பாட்டு தான் இதையும் ரிச்சுவல்க்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சொன்ன பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அதான் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்லப்பா இது வந்து ஆத்மாவை பேசுறது இந்த ஆத்மாவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அத்தியாயம் வந்து ஓகே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விநியோக விதிகள் அப்படின்னு சொன்ன மந்திரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பிரயோகம் பண்றது எங்க பிரயோகம் பண்ணணும்ன்றது பிராமண பாகத்துல விநியோக விதிகள் சொல்லுவோம் இந்த மந்திரங்களை இந்த ரிச்சுவல்லு இந்த விதமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு விதிகள் இருக்கு ஈஷா வாசியத்துல வந்து முதல் மந்திரம் இந்த சுக்ல ஐசுர்வேதத்துல முதல் மந்திரம் எது அப்படின்னா இஷேதுவா அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்குது சதுர்வேதத்தை படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த முதல் வந்து பாத்தீங்கன்னா கோயில்லாம் போனீங்கன்னா சதுர்வேத பிரியா என்னமக அப்படின்னு சொல்லிட்டு சதுர்வேதங்களை ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லுவாங்க அதுல முதல் மந்திரமே என்ன இருக்கு அப்படின்னா இஷேதுவா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு இதுக்கு எதுக்கு பிரயோகம் தெரியுங்களா உங்களுக்கு மந்திரத்தை வந்து இந்த பிரம்மச்சாரிகள் என்ன பண்ணுவாங்க படிச்சிருவாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் மந்திரத்தை நல்லா கண்டஸ்தம் பண்ணிடுவாங்க பண்ணதுக்கு பிறகு இதை அப்ளை பண்ணணுமே எந்த இடத்துல அப்ளை பண்றது அப்படின்னும் போது இந்த பிராமண பாகம் அந்த விநியோக விதிகள் அப்ளை பண்றத பத்தி பேசுது ஒரு ஈஷா அந்த இசேத்வானு ஒரு மந்திரம் இருக்கு அதை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரகஸ்தானன் பிறகு வந்து அக்னிகோத்திர கருமா பண்ணணும் அக்னிகோத்திர கருமா பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பத்தினி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புல்ல பிறந்த ஒரு புத்தரன் இருக்கணும் கிருஷ்ணகேசி ஜாத்த புத்திர அக்னி ஆத்த ஒரு விதி இருக்கு தலைமுடி வந்து பாத்தீங்கன்னா நரைக்காம இருக்கணும் கலரா பிளாக் கலர்ல இருக்கணும் அப்ப என்ன எர்லியடா மேரேஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து உயிரோட இருக்கணும் குழந்தை பெத்ததுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் புத்தரன் பிறந்த பிறகுதான் அவங்க அப்பாட்ட போய் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அப்பா குழந்தை பிறந்தாச்சு நான் எனக்கு ரைட்ஸ் புல் ரைட்ஸ் கிடைச்சாச்சு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அக்னிகோத்திரத்துல இருந்து ஒரு அக்னிய வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு அங்க அக்னிகோத்திரத்தை அப்பாட்டிருந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த அக்னியை வந்து வாங்கிட்டுருவோம் அந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா கார்க பத்திய அக்னின்னு பேரு அது அது வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரை பரம்பரையா அந்த வீட்டுல வந்துகிட்டே இருக்கும் அப்பா வந்து புள்ளை கொடுப்பாரு புள்ள வந்து பேரனை கொடுப்பா இப்படியே போயிட்டு இருக்கும் அந்த அக்னி அணையாம இருக்கும் அந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவோம் வந்து வாங்கிட்டு வந்துடுவான் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும் அக்னி ஹோத்தரத்துக்கு நெய் வேணும் அமுலோ வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது நெய்ல வாங்கிக்கலாமா ஹட்சன்ல இருந்து ஒரு நெய் வாங்கிக்கலாமா வாங்கக்கூடாது அது மாதிரிலாம் சொந்தமா பாரியா என்ன பண்ணணும் மனைவி வந்து பாத்தீங்கன்னா அந்த நெய்ய தயார் பண்ணணும் நெய் வேணும் அப்படின்னா என்ன வேணும் பால் வேணும் பால் வேணும்னா என்ன பண்ண பால் கரண்ட்ல இருந்து வாங்கிக்கலாமா வாங்கக்கூடாது சொந்தமா பசுமா ஆடு வச்சிருக்கணும் அப்ப சொந்தமா பசுமாடு வச்சுகிட்டு பால் கறக்கணும் பால் கறக்கும் போது என்ன பண்ணணும் கண்ணுக்குட்டிக்கு வந்து மடியில பால் ஊறும் அப்ப கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் குடுக்கணும் கண்ணுக்குட்டியே பால் கிடைக்காது நமக்கு அப்ப என்ன பண்ணணும் அந்த கண்ணுக்குட்டியை இழுத்து கொண்டு போய் கட்டி கட்டி பால் கறக்கணும் அப்போ ஒரு விதி வருது அந்த அது பா கண்ணுக்குட்டி வந்து மடியில இருந்து பால் குடிச்சுட்டு இருக்கோம்ல அப்ப அத விளக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் பால் காரணத்தை பாத்தீங்கன்னா தெரியும் வலுக்கட்டாயம் அந்த முகத்தை புடிச்சு இழுத்துட்டு தான் கண்ணுக்குட்டி வரவே வராது அம்மாவோட மடியை புடிச்சுக்கிட்டு வரவே வராது வாயில கடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதை வலுக்கட்டாயமா நம்ம என்ன பண்ணுவோம் கையினாலையோ இல்ல இழுத்தோ நம்ம கண்ணுக்குட்டிய நீக்கணும் ஆனா சாஸ்திரம் சொல்லுறது இல்லப்பா பலாசமரம்னு ஒரு மரம் இருக்கு பூவரச இந்த பூவரச ஒரு வெரைட்டி அந்த பலாசமரத்து மரத்தோட ஒரு கிளை ஒரு பேட் மாதிரி வச்சுக்கணும் அதை என்ன பண்ணணும் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கண்ணுக்குட்டியோட முகத்தை கையினால அந்த மடியிலிருந்து நீக்காம இந்த பேட்டு மாதிரி ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு அந்த கண்ணுக்குட்டியோட முகத்துல நீக்கணும் சரி எனக்கு என்ன வேணும் அதுக்கு ஒரு பேட்டு மாதிரி ஒரு கட்டை வேணும் பலாச மரம் வேணும் பலாச அந்த பலாச மரத்தை வந்து எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னா காட்டுக்குள்ளார எடுத்துட்டு வா காட்டுக்குள்ளார போகணும் ஒரு வேலை காரணம் அனுப்பலாமா இவன் போய் அந்த பலாச மரத்தை வெட்டி எடுத்துட்டு வரணும் பலாசமரத்தை போன மாதத்துல அந்த பூவரசமரத்தை போய் வருவ ஒரு அருவா வெட்டி எடுத்துட்டு வரலாமா எடுத்துட்டு வரக்கூடாது அந்த இடத்துல அந்த மரத்தை வெட்டும் போது இந்த சுக்ல முதல் மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பலாசமரம் சொல்ற அந்த பூரசமரத்தை வெட்டனும் புரியுதுங்களா உங்களுக்கு பிரயோக விதி எங்க வருதுன்னு தெரியுதா வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் இந்த மந்திரம் எந்த இடத்துல பிரயோகிக்கணும் விதிகள் இது எங்க இருக்கு அப்படின்னா பிராமண பாகத்துல இந்த விதிகள்லாம் இருக்கும் பலாசாக்காம் சின்னத்தி அப்படின்னு விதி பலாசாக்கைய பலாச மரத்தோட கிளைய வெட்டும் போது இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணு அப்படின்னு இருக்கு அப்ப முப்பத்தொன்பது அத்தியாயத்தில் இருக்கிற மந்திரங்களும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் எந்தெந்த காரியத்துல பிரயோகம் பண்ணணும்னு இருக்கு நீங்க கோயில்ல போய் கும்பாபிஷேகம் இல்லைன்னா ஒரு யாகம் எல்லாத்துலயும் எந்தெந்த இடத்துல அப்படின்றது பிரயோகம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே மந்திரத்தை வச்சுலாம் மொத்தத்தையும் முடிக்க முடியாது இஷ்டப்படி மந்திரத்தை பிரயோகம் பண்ண முடியாது எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த மந்திரங்களை பிரயோகிக்கணும்னு விதி தெரிஞ்சுதான் பிரயோகிக்கணும் அப்போ இந்த விதிகள் எல்லாமே எங்க இருக்கும் பிராமண பாகத்துல விதிகள் இருக்கும் இப்ப கேள்வி வருது முப்பத்தி ஒன்பது அத்தியாயத்தில் இருக்கிற மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பிரயோக விதி வந்து பிராமண பாகத்துல இருக்கு ஆனா இந்த ஈஷாவாசிய மந்திரங்களுக்கு பிரயோக விதி இல்லை அப்ப இது கர்மத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது பிரயோக விதி இருந்திருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரயோக விதிகள் இல்லை ஒருத்தனியா உாசியம் சர்வம் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லலாம் இது ஜபம் பண்றதுக்கான மந்திரங்கள் இல்லை இத வந்து கருமத்துல எந்த இடத்துலயும் அங்கமா ஆக்க முடியாது ஒரு பார்ட்டா எந்தோடையும் இதை ஆட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மந்திரங்கள் ஆத்மாவை பத்தின யதார்த்த சுரூபத்தை போதம் பண்ணுகின்றன அப்போ உபனிஷதங்களை எங்கையுமே யூஸ் பண்ண முடியாது கருமத்துல ஏன் அப்படின்னா விதி வச்சுக்கோங்க பிரயோக விதிகள் இல்லை உபனிஷத்தோட மந்திரங்களை யூஸ் பண்றதுக்கான எந்த விதிகளும் வேதத்துல சொல்லப்படவே இல்லை அப்ப இந்த மந்திரத்தை எங்க யூஸ் பண்றது பேசாம குருநாதர் மூலமா இந்த என்ன பண்ணுறம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா கருமத்துக்கு விரோதம் ஆத்ம தத்துவம் என்னது கருமத்துக்கு விரோதமானது ஏன் கருமத்துக்கு விரோதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எதையெல்லாம் கருமத்துல யூஸ் பண்றீங்களோ அந்த கருமத்துல யூஸ் பண்றது எல்லாமே வேதத்தை உடையது நம்ம நிறைய திரவியங்களை யூஸ் பண்றோம் நிறைய பொருட்களை யூஸ் பண்றோம் ஒரு காரியம் பண்றதுக்கு ஆனா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லை ஆத்மா ஒரு ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு ஆத்மாவை தூக்கி இதை போட்டு பாதுல போடுன்னு நம்ம சொல்லலாம் ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே யூஸ் பண்ண முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் அது சப்ஜெக்டா இருக்கிறது அகமகம் அகம்னு நான் நான் நான் இருக்கு மேல எல்லா காரியங்களும் பண்ணலாம் ஆனா நான வந்து நம்ம என்ன பண்ண முடியாது எந்த ஒரு கருமத்திலையும் அப்போ ஆத்மாவை வந்து கருமத்துக்கு அங்கமா ஆக்க முடியாது அது எதுலயுமே யூசேஜ் இல்ல இப்ப நம்ம பாருங்களேன் ஆகாசம் இருக்கு ஆகாசத்துக்கு மேலதான் எல்லா விவகாரமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த மொத்த பிரபஞ்சமும் ஆகாசத்துல தான் இயங்கிட்டு இருக்கு ஆனா ஆகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா விவகாரமே பண்ண முடியாது ஒரு அரை கிலோ ஆகாசம் கொண்டுட்டு வாங்க ஒரு கிலோ ஆகாசம் கொண்டுட்டுவாங்க இதை வந்து ஆகாசத்தை குக் பண்ணுங்க ஆகாசத்தை இங்க கொண்டு போங்க அங்க கொண்டு போங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு என்னது ஏதாவது ஒரு அவயவம் இருக்கணும் இப்ப நீங்க காத்து இருக்கு காத்த வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர்ல நம்ம என்ன பண்றோம் பலூன்லயே சிலிண்டர்லாம் பேக் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது இங்க அங்க கொண்டு போகலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா ஆகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே இல்லை நிறம் இல்ல குணம் இல்ல ஒன்னு ஒரு மண்ணா கட்டி குணக்கம் ஒரே ஒரு குணம் இருக்கு சப்தம் டிராவல் பண்ணுது இவ்வளவு ஆகாசத்தையே நம்ம என்ன பண்ண முடியல எந்த ஒரு கருமத்திலையும் கொண்டுட்டு வர முடியல ஆனா ஆகாசத்துலதான் எல்லா கருமங்களும் சம்பவிக்கின்றன ஆயிடுச்சா அப்ப குணமே இல்லாத நிர்குணமா இருக்கக்கூடிய ஆத்மாவை என்ன பண்ண முடியாது கருமத்துல 100% யூஸ் பண்ணவே முடியாது அப்ப மனசுல வச்சுக்கணும் ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கர்ம உபயோகம் இல்லை யூட்டிலை முடியாது அது பேசது இந்த ஆகாசத்துக்கும் பேசது அப்ப நிர்குணம் நிற்குணத்துவத்தை நாம ரூபம் இல்லாத குணங்கள் இல்லாத ஆத்ம தத்துவத்தை கருமத்துல யூஸ் பண்ண முடியாது நீங்க எந்த ஒரு கருமத்துல யூஸ் பண்ற எந்த வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமம் இருக்கும் ரூபம் இருக்கும் ஒரு குணம் இருக்கும் ஆயிடுச்சா அப்ப ஆத்மாவை யூஸ் பண்ண முடியாது ஆத்மாவை பத்தி பேசக்கூடிய ஆத்மாவோட யதார்த்த சுரூபத்தை பத்தி பேசக்கூடிய உபனிஷதங்களையும் நம்ம கருமத்துல யூஸ் பண்ண முடியாது அப்ப மனசுல வச்சுருக்கேன் ஆத்மாவ கர்மத்துல யூஸ் பண்ண முடியாது ஆத்மாவை பத்தி விசாரம் பண்ணக்கூடிய உபனிஷதங்களையும் கர்மத்துல யூஸ் பண்ண முடியாது இத நல்லா மனசுல வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு அப்படின்னா ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு ஆத்மாவோட யதார்த்த சொரூபத்தை சொல்றாரு ஆத்மாவோட யதார்த்த சொரூபம் என்னது நித்திய சுத்தம் சதாசுத்தமானது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏக்க தத்துவம் நம்ம எல்லா தேகத்திலயும் இருக்கிற ஆத்மா வந்து நான் நான் நான்றது ஒரே நான் ஏக்க தத்துவம் சரீரம் இல்லாதது அசரீரகன்னு சொல்றோம் இல்லாதது நித்தியமானது எப்பவுமே இருக்கிறது அது மட்டும் இல்ல சர்வகதம் இருக்கிற தத்துவம் ஆகாஷம் மாதிரி அப்படி இருக்கிற ஆத்மாவை நீங்க என்ன பண்ண முடியாது கருமத்துல யூஸ் பண்ண முடியாது கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்த கருமத்த இந்த லோக்கத்துல யாரு எந்த கர்மம் பண்ணாலும் தேவைத்தி இருந்தாலும் ஒரு கர்மம் வேணும் கருமம் இல்லாம எந்த வஸ்துவையும் உற்பத்தி பண்ண முடியாது ஒரு எம்மம் கூட உற்பத்தி பண்ண முடியாது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கரும செம்ியம் அதுக்கப்புறம் விகாரியம் அப்படின்னா மரம் கிடைச்சிருக்கு என்ன பண்றேன் அந்த மரப்பலகை நான் என்ன பண்றேன் மரத்தைதான் நான் என்ன பண்றேன் கன்வெர்ட் பண்றதுக்கு கர்மா தேவைப்படுது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அடைதல் அப்படின்னு ஆப்பியம் அப்படின்னு சொல்றோம் இந்த லோக்கத்துல வந்து எதையாவது ஒண்ணு அடையணும் அப்படின்னா அதுக்கு கருமா தேவை இங்க இருந்து எங்கயாவது சென்னைய போய் அடையணும்னாலும் போய் அடையணும் அப்படின்னாலும் என்ன பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு கருமத்தை பண்ணாதான் அடைய முடியும் அதே நேரத்துல இன்னொன்னு இருக்கு சம்ஸ்காரியம் என்ன அர்த்தம் ஒன்ன சுத்தப்படுத்துறதுக்கு கருமா தேவைப்படுது பியூரிஃபை பண்றது நிறைய விதம் வீட்டை வந்து கிளீன் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் இந்த கிளாத் அப்போ மொத்தம் நாலே நாலு தான் கருமங்கள் இந்த நான்கு விஷயங்களுக்கு மட்டும்தான் தேவை உற்பத்தியம் ஒன்னு உற்பத்தி பண்றது விகாரியம் அப்புறம் ஆப்யம் ஆப்பியம் அப்படின்னா அடையறதுக்கு ஒன்னு அடையறதுக்கு அதுக்கப்புறம் சம்ஸ்காரியம் ஒண்ணு சுத்தப்படுத்துறது இந்த நாலு விஷயங்கள்ல எது கருமா தேவைப்படுது பிரவர்த்திக்குது அதே நேரத்துல இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியுமா உற்பத்தி எல்லாம் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இதுதான் பேஸா இருக்கு இது நித்தியமா இருக்கிறது நித்தியமா ஆல்ரெடி இருக்கிற வஸ்துவை உற்பத்தி பண்ண தேவையில்லை இந்த ஆகாசத்தை உற்ப உற்பத்தி பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன் ஆகாசம்தான் இருக்கு எனக்கு முன்னாடியில இருந்தே இருக்கே அப்ப நான் எப்படி உற்பத்தி பண்றது ஆகாசத்துக்கு உற்பத்தி பண்ண முடியாது ஆகாசத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிற ஆதாரமா இருக்கிற ஆத்மாவை உற்பத்தி பண்ண முடியாது அப்ப கர்மத்தை பண்ணி உற்பத்தி பண்றதுன்னு முடியாது அதுக்கப்புறம் வேற ஒன்னா சேஞ்ச் பண்ணலாமா சாமி அப்ப நான் ஆத்மாவை சேஞ்ச் பண்ண முடியாது என்ன காரணம்னா ஆத்மா ஏக்கம் அத்வைதமதி ஒரே தத்துவம் எல்லா தேகத்திலையும் இருக்கிற நான் நான் நான்றது ஒரே தத்துவம் அநேக்க நான் இல்ல ஒரே நான் தான் அந்த ஒரே நானா இருக்கிற தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவை மாத்தலாமா சாமினா அதெல்லாம் பயிற்சி கருத்தலாம் ஜீவாத்மானு ஒண்ணு இல்லை பரமாத்மான்னு ஒண்ணு இல்ல இருக்கிறது ஒரே ஆத்மாதான் அப்ப ஒரே ஆத்மாவை வேற ஒன்னா கன்வெர்ட் பண்றதுக்கு அவசியம் இல்ல அப்ப அதுவும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அடைய முடியுமா சாமி இங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு போய் நான் இப்ப ஆத்மாவை அடையாம இருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலத்துல ஆத்மாவை அடைகிறேன் இல்ல எங்கேயாவது போய் ஆத்மாவை அடைகிறேன் தயக்கரா ஃபால்ஸ் பார்க்கணும்னா எங்க போகணும் லியூஸ் தான் போகணும் வேறு வழி இல்லை ஆல்ப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சுவிட்சர்லாந்து தான் போயாகும் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தரிசனம் பண்றதுக்கு எங்கேயாவது போகலாமா சுவாமி எதையாவது செஞ்சு அடையலாமா ட்ராவல் பண்ணியோ இல்லை எதையாவது செஞ்சு அடையலாமா தான் ஒரு மண்ணாங்கட்டின்னு தேவையில்லை ஏன் அப்படின்னா இந்த நான் நான் நான் நம்ம சொல்லிட்டு இருக்கமே இந்த நான் நான் சொல்றதுதான் ஆத்ம தத்துவம் நான் ஆத்மாவை அடையாம இருக்கேனான்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவை நல்ல முறையில அடைஞ்சு தான் இருக்கேன் அப்ப நானை வந்து புதுசா அடையறது இல்லை நான் அடையப்பட்டதாவே ஆத்ம தத்துவம் இருக்கு அப்ப கருமா தேவை இருக்காது அதுக்கப்புறம் பியூரிபிகேஷன் பண்ண முடியுமா சாமி அப்ப நான் பியூரிபிகேஷன் பண்ண முடியாது நித்திய சுத்தம்னு சொல்றோம் ஆத்ம தத்துவத்தை நான் பாருங்க எப்பவுமே ஐயோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்மெல்லா இருக்கு எது ஸ்மெல்லா இருக்கு இந்த பாடி தான் ஸ்மெல்லா வருது பேட் ஸ்மெல்லா வருது ஸ்வெட்டிங் ஆயிருக்கு ஒரே ஸ்மெல் நான் நான் ஸ்மெல்லாகல இந்த பாடி ஸ்மெல்லா இருக்கு பேட் ஸ்மெல்லா இருக்கு அப்ப ஸ்மெல் எல்லா ஸ்மெல்லும் இம்பியூரா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடியோ இந்த மைண்டோ சென்ஸ் ஆர்கன்ஸும் இதுதான் பொல்யூட் ஆகுது இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து நான் ஒரே நானா இருக்கு நான வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணலாமா சோப்பு ஏதாவது போட்டு இல்ல பெர்ஃபியூம் ஏதாவது போட்டு இல்ல ஃபினாயில் ஏதாவது போடலாமா நான சுத்தப்படுத்துறதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப இந்த நித்திய நித்திய சுத்தமா இருக்கிற முடியாது அப்ப கர்மங்கள் இந்த நான்கு விஷயங்களை பிரவர்த்தி பண்ணுது இந்த நான்கு காரியங்களும் இந்த ஆத்மா விஷயத்துல ஒர்க் அவுட் ஆகாது ஆயிடுச்சா சரி அப்போ வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்பதனாயிரம் மந்திரங்கள் கர்ம பரமா இருக்கே கர்மத்தை விதிக்கின்ற கர்மங்களா மந்திரங்களா இருக்க எண்பதனாயிரம் மந்திரம் இருக்கே அப்படின்னு அதான் சொல்லுது இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் மாயா அவித்யா அப்படின்னு சொல்ற காரண தத்துவம் இருக்கு இந்த மொத்த ஜெகத்தும் இந்த தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த ஜெகத்தும் இந்த மாயையோட காரியம் மாயையினால் உண்டானது இந்த மாயா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா வந்து பாத்தீங்கன்னா திரிகுணம் மூன்று குணங்களை உடையது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மொத்த ஜகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயை தான் உண்டு பண்ணது பிரகிருதியை கிரியமானானி குணக்கர்ம விபாக இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயினாலும் உண்டானது அப்ப நான் நான் வந்து பாத்தீங்கன்னா இதோட சம்பந்தமே இல்லாதது நான் இந்த ஆத்ம தத்துவம் இத கிரியேஷன் எல்லாம் இந்த மாயாதாம் தான் பண்ணுது அப்ப மாயினால உண்டானது என்னோட புத்தி என்னோட மனசு என்னோட பிராணன் என்னோடைய இந்திரியங்கள் என்னோட தேகம் இந்த மாயால இருக்க மூணு குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கிய தத்துவம் சொல்லுது என்னன்னா குணம் சலம் விர்தம் அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு குணம் சலம் விற்தம் இந்த குணம் வந்து பார்த்தீங்கன்னா சலம் சலம்னா சலிச்சுக்கிட்டே இருக்கும் ஸ்திரமா இருக்காது அதுதான் விருத்தம்னா இதோட நேச்சர் என்னன்னு ஒரு கஷணம் கூட சஞ்சலிச்சுமும் ரஜோகுணமும் தமகுணமும் மாறி மாறி மாறி க்ஷணம் மாறிக்கிட்டே இருக்கு இதோட காரியமா இருக்கிற இந்த புத்தி மனசு பிராணன் இந்திரியங்கள் இந்த தேகம் இதுல எல்லாத்துலயும் சலனம் இருந்துகிட்டே இருக்கு இதோட காரியம் எப்படி அம்மாவோ அதே மாதிரிதான் பிள்ளைங்களும் அம்மா யாரு இந்த மாயாமா மாயாமாவோட குணங்கள் சரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மொத்த ஜகத்தும் சதா காலமும் சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு அசைஞ்சுக்கிட்டே இருக்கு சதா அசைவு இல்லாத இடம் இந்த லோக்கத்துல இல்லவே இல்லை அப்ப நீங்களும் நானும் இந்த தேகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த மனச நான் நினைக்கிற வரைக்கும் இந்த புத்திய நான் நினைக்கிற வரைக்கும் பிராணனை நான் நினைக்கிற வரைக்கும் இந்த நான் என்ன ஆகுதுன்னா இதை நினைச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் இதோட அச்சலனத்துல இவனும் என்ன இருக்கான் சஞ்சலமா இருக்கிறான் அப்ப இந்த சஞ்சலமா இருக்கிறது நேச்சரா நம்ம சுவாவமா ஆயி நம்மளால சும்மா இருக்க முடியும் ஆனா ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிச்சலம் அச்சலம் நம்ம சொல்றோம் நிச்சலம் நிர்விகாரம் எந்த விக்காரமும் இல்லாது ஆனா மனசு விகாரப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த தேகம் விகாரமாக இருக்கு சதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி காலையில ஒரு மாதிரி இருக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு ஈவினிங்ல ஒரு இருக்கு ஒவ்வொரு காலத்துலயும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் இருக்கு மனசு புத்தி எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு ஆனா இந்த நான் மட்டும் சேஞ்ச்லெஸ்ஸா இருக்கு பிறந்ததுல இருந்து எத்தனை ஜென்மம் இருந்தாலும் எத்தனை கோட்டி மனுஷங்கள்ல இருக்கிற அந்த நானும் ஒரே மாதிரி சலனம் இல்லாம பேசா இருந்துட்டு இருக்கு இந்த ஆகாசம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இல்லாம விகாரம் இல்லாம இப்படி இருக்கோ இதே மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் நான் நான் ஒருத்தன் இப்ப என்ன இந்த சுத்த என்ன பண்ணுதுன்னா இதோட ரிஃப்ளக்ஷன் எங்க வருது அப்படின்னா இந்த சுத்த நான் சூரியன் மாதிரி சந்திரன் மாதிரி மேல இருக்கு இந்த சந்திரன் ஆடல அசையல அப்படியே இருக்கு ஆனா இந்த ஜலத்துல விழும்போது கீழே இருக்கிற ஜத்துல படும்பது பிரதிபிம்பம் வரும்போது ஜலம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப அந்த சந்திரன் எப்படி தெரியும் ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா வாஸ்தவம் இல்ல வாஸ்தவத்துல எது ஆடுது தண்ணி ஆடுது தண்ணி ஆடும்போது அதுல படக்கூடிய பிரதிபிம்பமும் ஆடுற மாதிரியே தெரியுது வாஸ்தவத்துல சந்திரன் ஆடவே இல்ல ஏக்கரூபமா இருக்கான் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆத்ம தத்துவம் நான் நான்றது எப்பவுமே அசைவில்லாது விகாரம் இல்லாது இதோட ரிஃப்ளக்ஷன் எங்கப்படுது அப்படின்னா புத்தியில படுது மனசுல படுது இந்திரியங்கள்ல படுது அப்புறம் தேகத்துல படுது தேகம் அசஞ்சா நான் சொல்றேன் நாம் படிக்கிற நாம் படிக்கல தேகம் படிக்குது நாம் பாக்குறேன் மனசு சிந்திக்குது நான் சிந்திக்கல மனசு சிந்திக்கிறத நான் பாக்குறேன் இந்திரியங்கள் வந்து அதை நான் பாக்குறேன் அப்ப இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா சுத்தமானது வெறும் பிரகாஷம் மாதிரி வெறும் எல்லாத்தையும் அறியறது மட்டும்தான் இந்த நான் ஞானஸ்வரூபமா இருக்கிறது அப்ப இந்த ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த நானை நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா தேகத்துல மனசுல புத்தியில பார்க்கும் போது தேகத்துக்கு ஏற்ற மாதிரி மனசுக்கு ஏத்த மாதிரி அதுவும் சலிச்சுக்கிட்டு இருக்கு சஞ்சலமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் தெரியுங்களா உங்களுக்கு அப்ப சுத்த ஆத்மாவை அறியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சிம்பிள் ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆடாம இருந்தீங்கன்னா போதும் பிரதிபிம்பம் ஆடாம அப்ப என்னோட ஹதயத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கும் நீக்க மர நிறைஞ்சிருக்கிற சர்வ வியாபகமா இருக்கிற ஆத்ம தத்துவத்தை ஒரிஜினலா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இந்த மனச வந்து பாத்தீங்கன்னா ஆடாம நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிடும் சிப்பல் அதோட பிரதிபிம்பம் அப்படியே இதுதான் ஆத்மா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பியூர் கான்சியஸ்னஸ் நிர்வீகாரமா இருக்க சச்சிதானந்தமா இருக்கிற ஆத்ம தத்துவத்தை நம்ம அறிய முடியும் அப்போ இந்த சித்தத்தை சஞ்சலப்படுத்துறது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னாவே சிம்பிள் முடிஞ்சிடும் அவாய் இது பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காமக்ரோதாதிகள் தான் எதுல காமம் ஆசைப்படுற இது வேணும் அது வேணும் சொர்க்கம் போகணும் நல்ல வைத்திகத்துல இருக்க கருமத்துல இருக்கிறவங்க என்ன படுறாங்க ரொம்ப பரமா இருக்காங்க நல்ல பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு நல்ல வேத மந்திரங்களை சொல்லிக்கிட்டு நல்லா ஆகுதி கொடுத்து நல்ல சௌச்சத்தோட இருந்துகிட்டு ஆனா என்ன ஆசை இருக்கு சொர்க்க போகும் கர்ம காண்டிகளுக்கு எல்லாத்துக்கும் சொர்க்கத்துக்கு போகணும் அதே நேரத்துல இந்த லோக்கத்துல இருக்கிறவங்க நல்லவங்க நல்லவங்க நம்ம லோகத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம் எல்லா நல்லவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோக்கத்துல அடையணும் எல்லாத்துக்கும் தர்மிதா தர்மியா கூட அவனுக்கு ஆசை இருக்கு என்னது இந்த லேண்ட் ஒன் வாங்கி போடணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு காரை வாங்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும் ஹெல்த் நல்லா இருக்கணும் தனம் தானியம் பகுபுத்திர லாபம் தீர்க்கம் ஆயு இவ்ளவுதான் மொத்த மொத்த இதுவும் எந்த பிரிஸ்ட போனீங்கன்னாலும் கோயிலுக்கு போனீங்கனாலும் உடனே இதுதான் சொல்றேன் தனம் தானியம் பகுபுத்திர லாபம் தீர்க்கம் ஆயு எல்லா சங்கல்பமும் இதுக்குள்ளார முடிஞ்சு போச்சு வைதிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளோட ரொம்ப அவங்க என்ன பண்றாங்க இந்த லோகம் பிரச்சனை இல்லப்பா நான் வந்து இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகும் அப்ப அதை குறிச்சு என்ன பண்றோம் ஆசைப்பட்ட வஸ்துக்களை அடையறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கருமத்தை பண்றோம் எதா ஆசைப்பட்டாலும் ஒரு சிம்பிள் எனக்கு த்ரோட் பெயினா இருக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுக்காபி போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் சுக்காபி வந்துருமா எனக்கு சுக்காபி வந்துருமா நான் போய் பிரிப்பேர் பண்ணணும் ஒரு கருமா வந்து தேவைப்படுது உற்பத்தி பண்ணணும் எதா ஆசைப்பட்டாலும் ஆசைப்பட்டதை அடையறதுக்கு ஒரு கருமா பண்ண வேண்டி அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஒரு சுக்காபி ஈஸியா போட்டுடலாம் ஆனா நம்ம ஆசைப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை அடையணும் ஒரு ஹோமம் பண்ணணும் சோமயாகம் பண்ணணும் சோமனத்தைய தேடியே ஜீவனம் போட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கப்பா சோமனத்தா கிடைக்குது அப்படின்னு ஒரு ப்ரீஸ்ட் அமையறதுக்கு கஷ்டம் ஒரு யாகத்தை பண்றதுக்கு ஒரு பூஜையை பண்றதுக்கு ஒரு ப்ரீஸ்ட் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி அந்த திரவியங்களை கலெக்ட் பண்ணணும் பணம் வேணும் நிறைய பணம் தேவைப்படுது அப்ப சொர்க்கத்தை அடைகிறதுக்கு பண்ணக்கூடிய கருமத்துக்கு பணம் தேவைப்படுது பணத்துக்கு பிசினஸ் பண்ணணும் பிசினஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை சேர்த்து அந்த யாகத்தை பண்ணி எங்க போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் அதே மாதிரி நம்ம பண்ற ஒர்க் பிசினஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோக்கத்துல வீடை கட்டி லேண்ட வாங்கி வீடை கட்டி நல்லா சௌக்கியமா தூங்குறது அடையணும்னாலும் கருமா தேவைப்படுது அந்த கருமம் பண்ணும் போது எவ்வளவு சஞ்சலம் யோசிச்சு பாருங்க என்ன சஞ்சலம் ஒரு வீடு கட்ட ஆரம்பிங்கள பார்க்கலாம் உங்களோட நீங்க ரொம்ப அன்ஹாப்பியா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த லேண்ட் வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க ஒரு ஆட்டி படைச்சிருவான் அலைஞ்சு திரிஞ்சு நாயா பேயா ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சா சம்சாரம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சு ஒரு சின்ன சின்ன காரியம் ஒரு கல்யாணம் பண்ண ஆரம்பிங்க பிளான் பண்ணுங்க முடிஞ்சு அப்ப வந்து ஆத்மாவை பத்தி யோசிக்க முடியுமா சலனம் இல்லாத ஆத்மா நிர்வீகாரமா நான் இருக்கிறேன் எவனால சொல்ல முடியுமா நான் வந்து நிர்விகார சுரூபம் அச்சலம் யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு சின்ன கருமா கூட எப்படி அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாறிங்க நம்ம மனசு இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாறி லைட்டா ஒரு சுண்டி விட்டிங்கன்னா போதும் அது ஆடி அது தன்னோட பழைய பொசிஷனுக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் எடுக்குது இதே மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ஒரு சின்ன கருமா பண்ணீங்கனாலும் ஒரு குளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கல் எடுத்து போடுற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டு ஒண்ணு இருக்கு பக்கத்துல உட்கா போய் உட்காந்துருப்பேன் காத்து இருக்காது ஒண்ணு இருக்காது மரத்து மேல இருந்து ஒரு வேப்பம் பூ என்ன பண்ணும் இது புளியம்பூ புளிய மரத்தோட பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ உளுஞ்சி அந்த பாண்டுல விழுந்த மாத்த சின்ன பூ புளியம்பூன்றது ரொம்ப சின்ன பூ அது விழுந்த மாத்திர பூ எவ்வளவு வெயிட்ன்னு பாத்துக்க ரொம்ப லைட் வெயிட் அது விழுந்த மாத்திரத்துல அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா மெதுவா அதோட அலைகள் வந்து லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் போய் முடியும் திரும்ப ஒரு பூ உளும் திரும்ப அதே இதே மாதிரி தான் நம்ம ஒரு பூ உளு நமக்கு வந்து பெரிய பெரிய பாறையர் தூக்கி பாறையை தூக்கி போட்டு என்ன பண்றோம் சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா வச்சிருக்கோம் நாலு இந்த பேப்பர்காரம் வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்க வீட்டுல போடாம வந்து பாத்தீங்கன்னா வெளியிலயே போட்டு போறான் நனைஞ்சு போச்சு காலையில ஸ்டார்ட் ஆகும் பால்காரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் காலையில கிளாஸ் கேட்க முடியல ஸ்டார்டிங் ஒவ்வொரு கல்லையா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சஞ்சரிக்க வச்சிட்டு இந்த இடத்துல நான் அச்சலம் அப்படின்னு தெரியுமா தெரிய முடியாது அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தன்னை அறிதல் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாதக நிலைன்னு ஒண்ணு இருக்கு சித்த அவஸ்தான் உன்னு ரெண்டா பிரிச்சுங்க இந்த சாதக நிலையில வந்து ஒரு க்ஷணமாவது நீங்க வந்து எந்த அச்சனமா இருக்கக்கூடிய தத்துவத்தை உங்கள்ட்ட அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு க்ஷணம் அறிஞ்சதுக்கு பிறகு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் சலிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆத்ம தத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம சாதக அவஸ்தையில இருக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கருமத்த கிரகஸ்தாசனத்துல பண்றோம் நல்லா பண்ணுங்க எல்லாத்தையும் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா வானப்பிரசம் வரும்போது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுங்க அனுபவம் கொடுத்துடும் ஒரு மண்ணாங்கட்டியும் இந்த லோக்கத்துல இந்த அனுபவம் வரல அப்படின்னா அவன் வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருபது வருஷம் வாழ்ந்ததுக்கு எந்த அர்த்தமும் இல்லை இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாமே நிசாரம் ஒண்ணும் இல்ல வெறும் மோகம்தான் மோகத்துக்கு அண்ணியுமே இந்த லோக்கத்த ஒரு மண்ணாங்கட்டியும் அதே மசாலா தோசை நாக்க போட்டு தொங்க போட்டுக்கிட்டு தின்னுறதுக்காக எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சோம் பலூடா கிடைக்கும் அப்படின்னு ஊர் ஊரா அங்க போனோம் இங்க போனோம் இது கிடைக்கும் அது கிடைக்கும் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொன்னா சுத்தி சுத்தி சாப்பிட்டோம் என்ன இருக்கு ஒன்னும் இல்லை மிச்சம் இல்ல எல்லாம் போச்சு இந்த லோக்கத்துல ஏதாவது அடையறதுக்கு இருக்கான ஒரு மண்ணாங்கட்டியும் அடையறதுக்கு ஒன்னும் இல்லை வெறும் மோகம் இந்த மனசு காட்டுற மயக்கம் மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஒரு ஐம்பது வயசுல ஒருத்தனுக்கு புரியல அப்படின்னா அவன் சரியான ஜீவனத்தை லீட் பண்ணல வாழலன்னு அர்த்தம் அப்ப அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எல்லாம் செத்து போயிட்டே இருக்கிறாங்க இந்த வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் செத்து போயிட்டாங்க ரெண்டு பேர் வெளியூர்ல ரெண்டு பேர் உள்ளூர்ல அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கிறவன் சொல்றான் எதா சாமி போயிட்டாரு அப்படின்றான் என்னப்பா ஒரு எத்தனை பேர் இப்ப பார்த்துருப்பேன் அவன் ஒரு வேலைக்காரன் சொல்றான் நான் ஒரு முந்நூறு பேரை பார்த்துருப்பேன் சாமி என் கூட இருந்தவங்கன்னா பேர் செத்து போயிட்டாங்க அப்ப என்ன ஒரு ஞானம் வரணும் நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வர்ணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப என்ன அர்த்தம்னா இந்த தேகம் என்னைக்காவது போயிடும் இந்த விஷயங்கள் என்னைக்காவது போயிடும் என்னோட இந்திரியங்கள் பெயிலியர் ஆயிடும் அப்ப கருமத்தை பண்ணி நான் எதையாவது அடைஞ்சேன் அந்த கருமத்தை பண்ணி அடைஞ்ச எந்த ஒரு விஷயமும் நமக்கு அப்ப என்ன பண்ணணும் சாமி சாஸ்திரம் சொல்றது கிரகஸ்தாசிரமத்தை இதெல்லாம் பண்ணிட்டு வானப்பிரசத்துல வந்து ஈஸ்வரனை தியானம் பண்ணும் அந்த ஈஸ்வரனை தியானம் பண்றதுனால என்ன கிடைக்கும் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாகும் சாந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சாந்தப்படுத்து சாந்தப்படுத்தும் போது இந்த கருமத்தை விட்டாதான் இது சாந்தமாகும் அப்ப கிரகஸ்தாசிரமத்துல பண்ண கருமத்த எல்லாத்தையும் வானப்பிரஸ்தாசிரமத்துல விட்டுட்டு வெறுமனை தியான ஜபத்துல மட்டும் இருக்கிறது சஞ்சலம் இல்லாம இருக்கிறது இந்த சஞ்சலம் இல்லாம ஆனதுக்கு பிறகு இந்த மனசை சாந்தப்படுத்துறதுக்கு பிறகு என்ன கிடைக்குது அப்படின்னா வேதாந்தத்துல தகுதிகளா சொல்றோம் தத்துவபோதம் படிக்கும் போதே உங்களுக்கு சொல்றோம் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி நாம் தத்துவோதம் சொல்லப்படுது அப்படின்னா அங்க அபிதீயத்தை அப்ப தத்துவத்தை பத்தின விசாரம் எப்ப வருது அப்படின்னா சாதன சதுஷ்டயம் உண்டான பிறகு சாதன சதுஷ்டயத்துல முக்கியமான தகுதி சொல்றோம் விவேகம் வைராக்கியம் இந்த விவேக வைராக்கியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் போதே மெதுவா மெதுவா மெதுவா ஒரு நாற்பது வயசு வரும்போது என்ன பண்ண சொல்றது கருமத்தை கர்மத்தையும் ஈஸ்வரனுக்கு ஆராதனையா பிரீத்திக்காகவே ஒவ்வொரு கர்மத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறது இதனால என்ன கிடைக்கும் விவேக்கம் உண்டா எதனால விவேகம் உண்டாகுது சித்தம் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும் சித்தம் வந்து எப்படி கிளியர் ஆகும்னா நிஷ்காமிய கர்மத்தினால மட்டும்தான் சித்தமானது கிளியரா சஞ்சனம் இல்லாம போகும் இந்த சஞ்சலம் இல்லாம இருந்துச்சுன்னா ஆசை வயப்பட்டதை அடையணும்னு ஆசை இல்லாம ஈஸ்வரன் என்ன கொடுக்கிறாரோ அதை அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிட்டு எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணும் போது மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த இம்பல்சும் இல்லாம சாந்தமா இருக்கும் இந்த சாந்தமா இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா இந்த ஆத்ம சுகம் புரிய ஆரம்பிக்கும் உள்ள இருக்கிற சுகம் தெரிய இந்த உள்ள இருக்கிற சுகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவன் வெளியில இருக்கிற மசால் தோசையிலயோ பாயசத்திலேயோ அவனுக்கு ஆசை வராது தனத்திலேயோ ஆல்ஸ்லையோ நயாக்கராவையோ பால்கணும் பாக்கணும்னு ஆசை வராது அத என்ன பார்க்க வேண்டி இங்க உள்ளுக்குள்ளார சுகம் இருக்கு என பேசாம விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு இருப்பேன் ஆனந்தமா இருக்கு அப்படின்னு ஒருத்தனுக்கு உள்ள அந்த சுகம் புரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு வைராகியம் நேச்சுரலா விஷயத்துல வைராகியம் வர ஆரம்பிச்சு இந்த விவேக வைராக்கியம் வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஈஸ்வர உபாசனைகளை சாஸ்திரம் சொல்லுது அவசியம் அனுஷ்டேயத்வாத் பிரம்மசூத்த சொல்ற இந்த சமதமத்துக்கு தேவையான உபாசனைகளை அவசியம் பண்ணணும் இந்த சமம் தமம் உபரதி திதீஷா சிரத்தா சமாதானம் இந்த சமாதி சர்க்க சம்பத்தின்னு சொல்லக்கூடிய ஆறு தகுதிகளும் மன அடக்கத்துல இருந்து சமாதானம் சொல்லக்கூடிய சித்த ஏகாகிரம் வரைக்கும் எல்லா தகுதிகளும் உபாசனையினால கிடைக்குது அந்த உபாசனையே என்ன பண்ண போறோம் ஈஸ்வர பிரீத்திக்காகவே பண்றது அப்ப ஈஸ்வர பிரீத்திக்காகவே அந்த கருமங்களை பண்ணும்போது அந்த உபாசனைகளை பண்ணும்போது பகவான் பெரிய அனுகிரகம் பண்ற நல்ல குருநாதரை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி குருநாதர் கிடைச்சா கூட இந்த சித்தம் சஞ்சலமா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது அவர் சொல்ற தத்துவம் புரியாது அப்ப இந்த உபாசனைகளை நல்லா அனுஷ்டானம் பண்ணவன் நிஷ்காமியமா பண்ணவன் என்ன ஆகா சமாதானத்தை அடைஞ்சி பரிபக்குவத்தை அடைஞ்சு உனக்கு குருநாதர் வாப்பாக உனக்கு உபதேசம் பண்ற கூப்பிட்டு என்ன பண்ற போதும் பண்ண உபாசனைகள்லாம் போதும் நீ என்ன பண்ண அப்படின்னா ஞானத்தை அபியாசம் பண்ண அப்படின்னு உபனிஷத்தை வியாக்கியானம் பண்ற அப்ப உபனிஷத்து வந்ததுக்கு பிறகு கருமம் என்ன ஆயிடுச்சு கருமத்திலிருந்து உபாசனம் உபாசனத்துக்கு அப்புறம் எடுக்கணும் அவசியம் இல்ல ஏன் மந்திரம் சொல்றது கருமனா பித்ருலோகா கருமத்தினால நீங்க எதை அடைய முடியும் அப்படின்னா சொர்க்கம் வரைக்கும் அடைய முடியும் இந்த பேர் பூர்லோகம் இதுக்கு மேல இருக்கிறது பூவர் அதுக்கு மேல இருக்கிறது மூணாவது இந்த புவர்லோகம் சுவர்லோகம் பித்ருலோக்கம் எந்த கரும வேணா பண்ணுங்க எந்த சேரிட்டி ஒர்க் வேணா பண்ணுங்க லோக்கத்தில் வந்து பெரிய பெரிய யாகங்களை வேணா பண்ணுங்க இது எல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா சொர்க்கம் வரைக்கும் அதோட லிமிட் கருமனா பித்ருலோகா இதுக்கப்புறம் உபாசனையினால எதை அடைய முடியும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நம்ம உபாசனை பண்றோம் அப்படின்னா எதை அடைய முடியும் அப்படின்னா மக ஜன தப சத்தியம் மூணு லோக்கத்துக்கு மேல மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் சொல்லக்கூடிய நாலு லோக்கங்கள் இருக்கு இந்த நாலு லோக்கங்களுக்கு பேரு தேவலோக்கங்கள்னு பேரு அப்ப உபாசனையினால வித்யா தேவலோகா மந்திரம் இருக்கு இந்த உபாசனை சொல்லக்கூடிய மெடிடேஷன் மூலமா நீங்க எதை அடையலாம் அப்படின்னு மேல இருக்கிற நான்கு தேவலோக்கங்களை அடையலாம் ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்தியமானது இல்லை ஆத்மாக்கு அந்நியமானது எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டுக்கு போறோம் விசா தீர்ந்து போனோம் என்ன ஆகணும் திரும்ப ரிட்டர்ன் வரணும் இங்கோட அம்மா இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி போயிட்டு போயிட்டு ஒரு ஏதோ டைம் வச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா போயிட்டு ஒரு எதுக்குன்னா ரெனியூவல் பண்ணணும் திரும்ப அவங்க நாட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும் திரும்ப ரினிவல் பண்ணிட்டு வரணும் இப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா எங்க போனாலும் ரெனிவல் பண்றதுக்கு என்ன ஆகணும் திரும்பவும் இந்த நோக்கத்துக்கு ரெனிவல் பண்றதுக்கு வந்தாகணும் ரீனிவல் பண்ணிட்டு திரும்ப சொர்க்கத்துக்கு போவோம் ரெனிவல் பண்ணிட்டு திரும்ப இங்க வரணும் திரும்ப போகணும் இது எப்படி அப்படின்னா அந்த ஜாயிண்ட்ல சுத்துற மாதிரிதான் மேல வந்து கீழே போவோம் மேல வருவோம் கீழே வருவோம் சுத்தி சுத்திட்டு இருக்க இதா சம்சாரம் அப்ப எனக்கு அந்நியமா இருக்கிற எந்த விஷயத்தை நான் அடைந்தாலும் கருமத்தை பண்ணியோ இல்ல உபாசனைகளை பண்ணியோ நான் எந்த லோக்கத்தை அடைந்தாலும் அந்த லோக்கம் அந்த கருமத்தோட வீரியம் கம்மியான பலன் இல்லாம திரும்ப இந்த பேஸுக்கு வந்தாகும் இந்த மனுஷப்பிறவிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் கருமா பண்றதுக்கு உபாசனா பண்றதுக்கான ரைட்ஸ் ஃபுல்லா இருக்கிறது இந்த மனுஷப்பிறவி இதுக்கு மேல நீங்க கருமம்ன்றதும் உபா கருமம்ன்றதும் இந்த உபாசனை மானச கருமம் சொல்லுவோம் அதுவும் கருமம் தான் அடையக்கூடிய அப்ப என்ன முடிவு பண்ணோம் கருமத்தினால நித்தியமா இருக்கிற ஆத்ம தத்துவத்தை அடைய முடியாது அப்ப ஆத்ம தத்துவத்தை என்ன பண்ணணும் ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அரியதான் வேணும் அதை வந்து கருமத்தினால அடைய முடியாது அப்ப என்ன பண்ணணும் சாஸ்திரம் சொல்றது நான் சுவாமி இருக்கேன் என்ன தெரியுமே எனக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுமே பிரம்மசூத்திர வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே என்ன பண்றார் ஒரு சூத்திரம் இருக்கு பிரம்ம ஜிக்யாசன அறிவதில் இச்சை கொள்ள வேண்டும் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதன அடைந்த பிறகு கருமத்தினால விவேக வைராக்கியத்தையும் உபாசனைகள்னால சமதமாதிகளையோ அடைந்த பிறகு என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை அறிய ஆசை கொள்ள வேண்டும் பிரம்மம் என்னவா இருக்கு எங்க பிரம்மம் எங்கையும் இல்ல பிரம்மம் வந்து நம்மளுடைய ஆத்மாவா அகமகம் நம்ம எதை சொல்றோமோ அதுதான் அப்ப இந்த ஆத்மாவை அடையிறது பிரம்மத்தை அடையிறது நித்திய பிராப்தமா இருக்கிறது அப்ப நான் தெரியுமே எனக்கு நான் தான் எல்லாத்துக்கும் தெரியுமே அப்படின்னா அங்க ஆச்சரியர் சொல்றாரு லோக்க பிரசித்தம் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த நான் நான் நான்றது பிரசித்தமானது யாரும் தன்னை அறியாமல் இல்லை எல்லா ஜீவராசியும் நானே தெரிஞ்சிருக்கு ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு நானே எப்படி தெரிஞ்சிருக்கு இதான் நான் தெரியும் நான் எப்படி தெரியும் நான் பரமஹம்சானந்த சாமி அப்படி நம்ம என்ன பண்றோம் இந்த தேகத்தை நான் சொல்றோம் ஆனா இப்ப ஆச்சாரியாரு அவதாரிக்க என்ன சொல்லிருக்காரு நான்றது எனது அசரீரம் இல்லாதது ஐயோ என்ன ஒரே அசிங்கமா இருக்கு ஒரு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வர ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா தேகத்தை அப்ப நீ நினைச்சுட்டு இருக்கியா சரீரமே இல்லாததுன்னு ஆத்மாவை சொல்லிட்டு இருக்கு நான் சரீரம் இல்லாதது நான் நித்தியமானது டேட் ஆஃப் பர்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்றோம் எப்பாவும் சுத்து போயிடுவோம் பயப்படுறோம் அப்ப என்ன அர்த்தம் தேகத்துல நான்ற புத்தி நான் நித்தியமானவன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம நான் சர்வ வியாபி எல்லா தேகங்கள்லயும் நான் தான் இருக்குன்னு எனக்கு தெரியல நான் இந்த தேகத்துல மட்டும் இருக்குன்னு தெரியுது அப்ப நான் தெரியும் எல்லாத்துக்கும் ஆனா அந்த நான் என்னவா இருக்கு அப்படின்றது தெரியல இந்த நான் பிரம்மமா இருக்குன்னு நமக்கு தெரியாம இருக்கு ஆனா இது எவ்வளவா இருக்கு பிரம்மாதான் இருக்கு சாஸ்திரம் சொல்றது இந்த நானை பத்தி நீ என்ன பண்ணிருக்க தப்பா தெரிஞ்சு வச்சிருக்க அதனால நீ என்ன பண்ண அப்படின்னு இப்போ இந்த சாஸ்திரத்து மூலமா நீ என்ன பண்ணு நானை எந்த விதமா மோக்ஷம் உண்டாகுமோ அந்த விதமா பிரம்ம தத்துவமா அறிந்து கொள் அப்படின்னு இந்த உபநேசம் பண்ணு ஒரு மனசுல வச்சுக்கங்க சாஸ்திரம் ஞாபகமேவ ஒரு வேர்டு சொல்லுவோம் சதா இதை மனசுல வச்சுக்கணும் இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காஷன் போர்டு மாதிரி ஒரு சூசைட் பாயிண்ட் பக்கத்துல போனீங்க அப்படின்னா ஒரு காஷன் போர்டு வச்சிருக்கான் அவேர்னஸுக்காக ஒரு காஷன் போர்டு இருக்கு அபாயம் அப்படின்னு போட்டு இது பார்த்து கால வலிக்கு விட்டுருச்சு அப்படின்னா கீழே போயிருவீங்க தூரத்துல இருங்க அப்படின்னு இருக்கு அந்த போர்டு வந்து எப்பவுமே என்ன பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா உங்களை தடுத்து நிப்பாட்டாரு நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்டை படிச்சுட்டு ஓ இந்த பக்கம் போக கூடாதுன்னு நினைக்கணும் அதே மாதிரி சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேதாந்த சாஸ்திரம் எந்த ஒரு கருமத்தையும் செய்வதில்லை இது என்ன பண்ணுது அப்படின்னா நீ பிரம்மாயிருக்கின்றாய் தத்துவ நீ அந்த பிரம்மாதான் இந்த சாஸ்திரங்கள் என்ன பண்ணுது ஒரு காஷன் போர்டு மாதிரி நமக்கு அறிவுறுத்தாஸ்திரம் ஞாபகமேவ சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்தது அந்த காரியத்தை மட்டும்தான் பண்ண போகுது இதுல வந்து வேற எந்த காரியமும் இல்லை ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா ஒண்ணு மூணு நினைச்சிருந்தா சொல்றீங்க ஜி தப்பா சொல்றேன் அது ரெண்டு ரெண்டு நாலு எப்படி ரெண்டு ஆப்பிள் எடுத்து ரெண்டு ஆப்பிள் வச்சு நமக்கு பாருங்க இது ரெண்டு இது ரெண்டு எத்தனை ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஆமா நாலு இல்ல இதுக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு தெரியறதுக்கு ஒன்னும் பண்ண வேண்டும் அப்ப ஞானம் வந்து என்ன பண்ணுனா ஒரு கருமத்தை கருமம் இல்லாது கருமம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு விரோதமானது சாஸ்திரத்துல வந்து ஆச்சரியர் சொல்றார் இந்த ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னு சொல்றாரு கீதா பாஷ்யத்துல சொல்றாரு நிக்கிறவன் நடக்க முடியாது நடக்கிறவன் நிக்க முடியாது ஞானம் அப்படின்றது ஸ்திதி ஸ்திதி அப்படின்னா தான் தான்ல நிக்கிறதுக்கு பேரு ஞானம்னு பேரு தான் தானா நிக்கிறது தான் எப்படிப்பட்டது தான் தான் சர்வ வியாபகம் நான் வந்து எல்லா தேகத்திலயும் இருக்கேன் அப்படின்னு தான் தானா நிக்கிறதுக்கு பேரு மோக்ஷம்னு பேரு சொரூப அவஸ்தானம் அப்படின்னு பேரு தான் தன்னிலேயே நிக்கிறதுன்னு பேரு இதே வந்து கருமம் என்ன பண்ணது அப்படின்னா கருமம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில மனசுல இந்திரியங்கள்ல இந்த தேகத்துல கருமம் ஒர்க் நீங்க தேகத்துல இருந்தீங்க அப்படின்னா கருமம் சம்பவிக்கும் நான்ல நின்றீங்க அப்படின்னா கருமம் சம்பவிக்காது எந்த அளவுக்கு நம்ம வித்ரா பண்ணிக்கிட்டே போறோமோ அந்த அளவுக்கு கருமம் வந்து விட்டுகிட்டே போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமத்தை சேர்த்துக்கிட்டு இந்த ஆத்ம ஞானத்துல பிரவருத்தி பண்ண முடியாது ஏன் அப்படின்னா சித்தச்ச சஞ்சலப்படுத்தக்கூடியது விக்ஷேபப்படுத்தக்கூடியது அப்ப விக்ஷேபப்படுத்தக்கூடிய இந்த கருமத்தை தியாகம் பண்ணிட்டு எந்த அளவுக்கு தியாகம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட ஆத்ம ஞானம் என்ன ஆகிட்டு இருக்கும் நீங்கிட்டே இருப்பீங்க கடைசியில சர்வ கருமங்களையும் தியாகம் பண்ணதுக்கு தான் தானா இருக்கிறது பியூர் அவேர்னஸ் வெறும் ஞான சுரூபமா அப்ப அதனால என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா சொல்ல வர்றது கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு ஆத்ம கருமமும் ஒரு காலத்திலையும் முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அவதாரிக்கா பாஷத்துல சில கன்குளூஷன் வந்துடுறோம் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட புக்ல வந்து எழுபதாவது பேஜ்ல இந்த இந்த அவதாரிக்கா பாஷியம் முடியற போது ஒரு அவதாரிக்கா பாசியத்தின் சாரம்னு ஒன்னு கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் என்னது ஒவ்வொரு கன்க்ளூஷனா பாருங்க ஈஷாவாசிய முதலான உபனிஷத் மந்திரங்கள் கருமங்களில் உபயோகிக்க கூடியவை அல்ல ஃபர்ஸ்ட் இந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய உபனிஷதங்களை எந்த கருமத்திலையும் யூஸ் பண்ண முடியாது அதை வச்சுக்க உபனிஷத் அறியப்படுகின்ற ஆத்மாவும் கருமங்களில் உபயோகிக்கக்கூடிய அங்கம் அல்ல ரெண்டாவது ஆத்மாவையும் நீங்க என்ன பண்ண முடியாது எந்த ரிச்சுவல்லையும் எந்த ஒரு கருமத்திலையும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாது ஏன் அது சப்ஜெக்ட் வைத்திக கர்மங்களிலோ அல்லது லௌகீக கருமங்கள்லயோ ஆத்மாவை அடைய முடியாது கர்மங்களை பண்ணி அது லௌகீக கர்மத்தை பண்ணாலும் சரி இல்ல வைத்திகளை சொல்லக்கூடிய யாகாதிகள் பண்ணாலும் கூட ஆத்மாவை அடைய முடியாது கருமங்களால் லோக்கங்களை அடைய முடியும் கருமங்களால் ஆத்மாவை அடைய முடியாது ஏன் நித்திய பிராப்தமா ஆத்மா அப்போ அதை மனசுல வச்சுக்கணும் அப்ப கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதை பண்ணா இது கிடைக்குமா அப்படின்றது ஆத்ம லாபம் கிடைக்காதுன்றத நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அது ஆப்ஜெக்ட் இல்லை அடைய முடியாது அடிச்சா அதுக்கப்புறம் ஆத்மாவை பத்தின கேள்வி ஞானம் கூட இப்ப பாருங்க மெதுவா மெதுவா இந்த ஆத்ம ஞானம் உள்ள போக போகவே உங்களுடைய தேவையில்லாத கண் கரும எல்லாம் மெதுவா மெதுவாக கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சு இந்த புரிதல் வர வர வர வரவே நீங்க என்ன பண்ணுவீங்க வித்ரா பண்ணிக்கிட்டே வருது கேள்வி ஞானம் ஆப்பாத்த ஒரு சத்சங்கங்கள் கேட்க ஆரம்பிச்சாவே மனசு என்ன பண்ணுவனா கருமத்தை விட்டுட்டு பேசாத சத்சங்கம் கேட்டு இருக்கலாமே சுவாமியோட பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கலாமே மனசு என்ன பண்ணும் மெதுவா கருமத்தில இருந்து வித்ரா அப்ப கேள்வி ஞானமும் கூட கருமத்துக்கு விரோதமானது அப்போ நல்ல ஞானத்துல பிரவேசம் பண்ணி நல்ல ஞான அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கருமம் வரவே வராஜ் ஆயிடுச்சா அது மட்டும் இல்லாமல் கருமத்தினால ஆத்மாவை அறிய முடியாதுன்னு தெரிஞ்சவன் கருமத்துல வைராகியத்தை அடைஞ்சி வெறுமனே என்ன பண்ணணும்னா ஞான தேடலோட விசாரத்துல மட்டுமே பிரவருத்தி பண்ண வேண்டும் அது மட்டும் இல்ல சித்திக்கும் ஞானாதேவ கைவல்யம் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா உபனிஷதங்களோட சித்தாந்தம் இதுதான் கருமத்தினால் மோக்மில்லை உபாசனையினால் மோக் ஞானத்தினால மட்டும் தான் மோக்ஷம் என்னது கர்மம் அதுக்கப்புறம் உபாசனம் கருமத்துல கரும யோகமா பண்றோம் அதுக்கப்புறம் உபாசனைய நிஷ்காமியமா பண்றோம் அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்தோம் இந்த கிரமம் யாரு போகலையோ என்ன பண்ணணும் இந்த வேதாந்த அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணனும் நிஷ்காமியமா எந்த கர்மத்தை பண்ணாலும் ஈஸ்வர்ப்பணும் ஈஸ்வர்ப்பணம் ஈஸ்வர்ப்பணம் எந்த உபாசன பண்ணாலும் ஈஸ்வர்ப்பணம் ஈஸ்வர்ப்பணம் ஈஸ்வர்ப்பணம்னு எல்லாத்தையும் அவனுக்கு அர்ப்பணமா பண்ணிட்டு நம்ம கர்ம உபாசனை பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு சாதன சதுஷ்டயத்தை கொடுத்தோம் ஞானத்தை அபியாசம் பண்ணக்கூடிய சாதனங்களும் கூட ஞானம்தான் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப ஞானத்துக்காக நம்ம எந்த உபாசனை பண்ணாலும் கர்ம பண்ணாலும் நிஷ்காமியமா பண்றோம் அப்படின்னா அதுவும் ஞானம் சாதனமா ஆயிடும் அதனால இந்த விதமாதா முமுட்சுவானவன் பிரவர்த்தி பண்ண வேண்டும் அப்ப அடுத்தது நம்ம சொல்றோம் கருமத்துக்கும் ஞானத்துக்கும் அதிகாரிகள் வேற கருமத்தை பண்ணணும் அப்படின்னா ஆசை இருக்கணும் அபிமானம் இருக்கணும் அதே நேரத்துல ஞானத்துல இருக்கிறவனுக்கு விடுதலை அடையணும்னு ஆசை இந்த லோக்கத்தை அடைய சுவாமி எப்படியாவது இந்த சம்சாரத்துல இருந்து தப்பிச்சா போதும் அடுத்த பிறகு என்ன ஆகும்னு தெரியல இந்த பிறவி சக்கரத்துல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும் வெளியில வரணும் அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் ஆசைய வேற வேற ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும் இந்த சம்சாரத்தை நாசம் பண்ணணும்னு ஒருத்தர் ஆசைப்படணும் இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருக்க விஷயங்கள் அடையணும்னு அப்ப ரெண்டு பேத்துக்கும் அதிகாரி பேதம் வந்துரு வேற வேற ஆட்கள் தான் அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கருமத்திலையும் ஞானத்திலையும் பிரவர்த்தி பண்ண முடியாது ஒரு கையில வந்து விஷத்தை குடிச்சுக்கிட்டு ஒரு கையில வந்து அந்த விஷத்துக்கான மருந்தையும் முடிவு விஷ முடிவுக்கான மருந்தையும் சாப்பிட முடியுமா அப்படின்னா முடியாது நிக்கிறவன் நடக்க முடியாது நடக்கிறவன் நிச்சய முடியாது இந்த ரெண்டு காரியத்தையும் ஒருத்தர் ஒரு காரியத்தை தான் ஏக்க சமயத்துல பண்ண முடியும் அதனால கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பேதத்தை ஆதாரமா வச்சது கர்மம் ஆனா ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அபேதம் ஞானம்ன்றது ஆத்மா ஏக்கம் அப்படின்ற அபேத திருஷ்டியில உண்டாகிறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தினால மானச கருமமா இருக்கக்கூடிய உபாசனாலையும் அடையறது இல்லை விசாரத்தினால மட்டும்தான் அறியப்படுறது அதனால கர்மத்தினால வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துருங்க எந்த கருமமா இருக்கட்டும் கர்மனா பித்திரு லோகா மனசுல சொர்க்கம் வரைக்கும் இந்த லோக்கத்தில் இருக்கிற கர்மங்கள் அடைய முடியும் அதுக்கு அடுத்தது வந்து வைத்திக கர்மம் எல்லாம் அது வரைக்கும் ஈஸ்வர உபாசனால பிரம்மலோக்கம் வரைக்கும் சென்றடைய முடியும் ஆனா ஆத்மாவை அடைய முடியாது ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா விசாரத்தினால தான் அதை அறிய முடியும் அப்படின்னு கன்குளூஷன் வந்துரு இதோட இன்னைக்கு பாடம் போதும் நம்ம நாளையிலிருந்து இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் இந்த உபனிஷத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போறோம் ஓம் போர் நமத पूर्णा पूर्णस्य मुदचे पूर्णमेवावशिष्यते पूर्णमेवशिष्य ि शाति शाति हरि ओम श्रीगुभ्यो नमः हरि ओ